புதுமையா வண்டிருக்கான ஆச்சரியம் இல்லை எங்களுக்கு அப்படித்தான் அப்படியே வரும் ஏகதேசம் வரும் கிரமோ உண்டு இல்லை சரி அப்படியே வரலாம் அந்த சாதாரணம் சொல்லி இருக்கு இதுல என்ன அதிசயம் பண்ணா இருக்கு சேர்த்து போய் படிச்சுட்டான் சரி படிச்சுட்டு போட்டோம் அனுக்கணும் பல இருக்கும் போல் இருக்கா உலகத்தில் கடை சேரல இருக்கட்டும் புதுமையா ஆச்சரியம் இல்லை அவங்களுக்கு நல்லது இதுல புண்ணியமோ பாவமோ சுகமோ துக்கமோ நினைக்கிறது இல்லை யார் அது சாட்சி நடுவான சிவன் முத்தர் எல்லாவற்றையும் சரசாட்சியாக இருக்கின்ற நடுநிலை மனது ஒரு இருக்கின்ற ஜீவன் முத்தர் அப்படி இருப்பார்கள் இதெல்லாம் ஞானிக நிலை இதுதான் காரணம் என்னன்னா மித்தியாதி அந்த மித்தியாதி நிச்சயம் அவ்வளோ மகிமண்டன் பற்பலாசித்தோட பற்றிய மூடராலே கற்பித மதி வெப்பொரு காணனீரால் விரிவரும் காணற் அற்பமும் சேருடைத்தாய் ஆகுவதில்லை என்றோம் ஐநூத்தி அறுபத்தி ஏழாம் பாட்டு மீண்டும் சொல்றார் பற்பலா சித்த தோடம் பற்றிய மூடராலே சித்தத்திலே தோடம் அதாவது ஆவண சக்தி மறைப்பினாலும் அர்த்தம் ஆவண சக்தியின் மறைப்பின் காரணமாக இந்த பற்பல சித்ததோடும் பற்றிய மூடராலே அஞ்ஞானிகளாலே கற்பிதம் அதிஷ்டானத்தை கலங்கமாய் செய்யாது என்றும் இந்த கற்பிதமானது அதிஷ்டானத்தை கலங்க முடியாது மூடர்கள் எத்தனையோ கற்பிதங்களா சொல்லலாம் ஆனால் திடஞானியாக உள்ளவர்கள் கலங்க மாட்டார்கள் அது ஏன் வந்துட்டு போட்டு என்ன போச்சு போ போட போட்டு வந்து வரட்டும் உதாசீனமாக இருப்பான் அதிஷ்டானத்தை கலங்கமாய் செய்யாது என்றும் செய்யாது என்ன இதுபோல் வெப்பொரு காணல் நீரால் விரிவுறும் காணல் பூமி அற்பமும் சேர் உடைத்தாய் ஆகுவது இல்லை என்றோ அங்கே ஓசர பூமியில் ஜலம் தோற்றுறது ஆகா ஜலம் ஜெருக்கின்னு போகிறான் அங்கே இல்லை இங்கே பார்த்தா இங்கே இருக்கு அங்கே பார்த்தா அங்கே இருக்குது இப்படி அலையிறான் ஒரு ஒருத்தே கேட்டான் ஆப்தன் சொன்னான் இது அப்படித்தான் இருக்குது நாணயமாகந்தான் அப்படியா அப்படின்னு தோற்றுது அப்படி தோட்ட கூட சும்மா அது குண்ட அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படினா என்ன செய்ய அது ஏன் நான் ஆசைப்பட்டு கிடக்கிறேன் என்ன தண்ணி குடிச்சுட்டு போவாங்க அந்த அந்த குழாயில் தண்ணி வரது குடிச்சுட்டு போ அப்படின்னா அப்படி சொன்ன பிறகு குடிச்சு போட்டு பார்த்தான் அப்படியேப்பா இப்படி ஒரு காண இது ஜலமாக தோற்றுது இதை கண்டு இப்படி ஒன்று நாள் ஏமாந்தானே இனியெல்லாம் ஏமாறப்படாது அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு இருக்கான் மீண்டும் தோற்றுது தோற்றி போட்டோம் அவனுக்கு என்ன வேலைக்கு அவன் போனான் உதாசை நான் வந்துடுச்சு அப்படி போகிறது பிரபஞ்சத்தில் எத்தனையோ லாப நஷ்டங்கள் கோபதாபங்கள் விவகாரங்கள் அனுகூலப்படுத்திக் கொள்ளணும் அவரை தான் செய்யும் விசாரதிஷ்டிக்கு அவை எல்லாம் வெறும் தோற்றம்தான் இப்போ என்ன செய்யணும் எதுக்கு இந்த விவகாரங்கள் செய்யணும் சுகத்துக்கு தானே நானே சுவடியமாக இருக்கேன் அவன் சுகத்துக்கு வெளியில் எங்கே தேடுறது அஞ்ஞான காலத்தில் சுகப்படையில ஆத்ம சுகம்தான் வச்ச பதார்த்தம் கிடைக்கும்போது ஒடுங்குது அது ஆனால் தான் பிரதீபிக்கிது இதனால் தானே இந்த விஷயங்களுக்காக அழகிறது எதுக்கு சுகத்துக்காக தான் அழையணும் சுகம் நானாக இருக்கும்போது வெளியில் அழைகிறது தேவையில்லை அப்போ விவகாரங்கள் நடக்குது நடந்துகிட்டு போகட்டும் நடக்காமல் போகட்டும் நான் சாட்சா இருக்கிறேன் இப்படிப்பட்ட நிச்சயம்தான் ஞான நிச்சயம் பேர் அதனால்தான் வெப்பொரு காண நீரால் விரிவுரும் காணற் பூமி அற்பமும் சேர் உடைத்தா எங்கே ஏதாவது தண்ணி நனைஞ்சிருக்குமா ஒரு சொல் தண்ணி இருக்காதுங்க ஆகுவது இல்லை என்றோ இல்லை இல்லைவோ அப்படி போல் பற்பல சித்ததோடம் பற்றிய முடராலே கற்பிடம் அதிட்டானத்தை கலங்கமாக செய்யாது என்றும் முடல்கள் அவகாசத்தினாலே நம்ம துன்பம் வரலாம் சரி துன்பம் துன்பம் ஆத்மாக இருக்கு அவன் துன்ப பண்ணுறான் அவன் மும்முடன் இருக்கான் அவன் த கால ஜலத்தை தண்ணி நினச்சி அலைகிறான் போல அலைகிறான் அழிஞ்சிட்டு போகிறான் அவனுடைய புகழும் இகழும் எனக்கு சமந்தான் அவன் புகழ்ந்தா என்ன இழந்தா என்ன எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று இப்படி உதாசீனமாக இருக்கிறது இட நிச்சயம் பேர் அப்படிப்பட்ட நிச்சயம் ஞான நிச்சயம்னு பேர் இதெல்லாம் ஒரு நல்லெல்லாம் வந்துடுது இல்லை அபியாசம் பண்ண இடம் ஞானம் வந்த பிறகு அவருடைய அனுபவம் இருக்கான் அதே அபியாசிகள் ப கடைப்பிடிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் பார்த்து செயல்படுத்தணும் சரி செய்கிறாங்களாம் தெரிஞ்சுட்டு போகிறாங்க ஏதோ நம்ம தண்டை போட்டுக்கிட்டு அவங்கக்கிட்ட ஏதோ வந்ததோ லாபம் வந்தவரைக்கும் லாபம் போக வேண்டியிருந்தேன் சாட்சியாக இருக்கிறேன் இதுக்காக ஆக்கிரம் அவதி வரையும் போகப்படாது அதுக்காக எல்லாத்தையும் விட்டு போடாது விவகாரத்தில் கொஞ்சம் இழுத்து போயிட்டு பார்க்கலாம் வரலையா சரி போனால் போட்டு விட்டுறாங்க அப்போ ஏன் ஆகுதி பிறந்தும் போய்ட்டு கஷ்டப்பட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில் விவகாரம் பண்ணணும் நமக்கு பிரார்த்தம் பலமாக இருந்தால் அந்த ஏகஸ்வரூபம் இதை முயற்சி பண்ணி வந்துடும் வராமல் போகிறது இல்லை ரொம்ப துருவலமாக இருந்தால் வராதுதா போனால் போட்டு விட்டுற வேண்டியிருந்தேன் என்ன நமக்கு எங்களுக்கு திருப்பி அடைஞ்சிக்க வேண்டிய இப்போ வியாபாரத்தில் சில பேர் சரக்கு வாங்கிட்டு சில பேர் கொடுக்குறாங்க இரவி போல் விளக்கப்பட்டவையினும் வேறாஜென்றேன் உறவிய வரை போல் என்றும் ஊண்டினி சலனாஜ் என்றேன் கருதிய போலோர் கரைய நீற்றோனானேன் இதை சொன்னியில் ஐநூற்றி அறுபத்தொம்போதாவது பாட்டு இப்போது அந்த சிஷியனானவன் பைர்முகமான பிறகு அவனுடைய அனுபவத்தை சிஷ்யர்களும் குருவும் அறியும்படியாக சொல்லிக்கொள் வர்ற மாதிரி அமைத்திருக்கிறார் இதில் ஒரு இந்த பாட்டில் ஒரு விதமாக சொல்கிறார் பரவிய ஆகாசம் போல் எங்கும் வியாபகமாக இருக்கின்ற ஆகாசம் போலவும் பற்பல விகற்பமற்றேன் ஆகாசத்தில் எந்த பொருளும் ஒட்டுவதில்லை ஆகாசம் மாறுதல் அடைவதில்லை நடந்த ஒசுவானதுனாலே அந்த மாறுதலுக்கு அது இடமில்லை அப்படிம்போல் அநேக விதமான மாறுபாடுகள் இனத்தில் இல்லாமல் நான் ஆகாயம் போன்று ஒரே மாறி இருக்கிறேன் என்று அனுபவித்தே பெற்றிருந்தேன் இரவி போல் விளக்கப்பட்ட தேவையினும் வேறாகின்றேன் சூரியன் பற்காலத்தில் எல்லாத்தையும் விளக்கிறார் ஆனாலும் இந்த உலகத்திலே வளர்க்கிற சம்பவங்கள் சம்பந்தம் அவருக்கு இல்லை அந்த வெளிச்சத்தில் சண்டைப்பட்டுட்டாலும் சரி சமாதமாக சரி அவருக்கு எந்த சமாதானம் சண்டை கிடையாது அவர் சாட்சியமாக இருக்கார் அப்படி போலவும் நான் இருக்கிறேன் வேறாக இருக்கிறேன் உறவிய வரை போலென்றும் ஊன்றி நிச்சயமாகின்றேன் இடம்பொருந்திய மலை அது அசையிறதே இல்லை மலை கொஞ்சம் கூட அசையாது அப்படி போல நான் இந்த உலக கண்டு கொண்டிருந்தாலும் அதில் எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் மலை போன்று அசை அச்சா ஆடாமல் அசையாமல் இருக்கிறேன் அச்சரண் சரணம் இல்லாமல் இருக்கிறேன் கருதிய வாரிபோல் ஓர் கரைவுமே அற்றோல் நானே நாம் எல்லாம் பார்க்கக்கூடிய சமுத்திரம் இருக்கேன் அது கரை கிடையாதுன்னு சொல்லுவார் சமுதிரத்துக்கு உள்ளதாக உடைய சமுதிரத்துக்கு ஒரு கரை கிடையாது அப்படி எப்படி நிலப்பரப்பு இருக்குன்னா நிலப்பரம் சமுதிரத்து இருக்க முடியும் ஒரு தீவு போல் ஆகவே ஒரு தீவு நாலில் மூன்று பாகம் நீர் என்றும் ஒரு பாகம் தான் பூமி சொல்லப்படுகிறது கரை அதாவது கரையில்லாத சமுதிரை எப்படி விளங்கி கொண்டு இருக்கிறதோ அப்படி போல நானும் எந்தவிதமான எல்லையும் மட்டும் இருக்கிறேன் அது எல்லை இல்லாமல் நானும் எல்லை இல்லாமல் வியாபமாக இருக்கிறேன் ஆக இந்த நான்கு நிலையில் நாலு பாட்டு நாலு திஷ்டாந்தாஷ்டான் சொல்கிறார் ஆகாயம் ஒட்டுவதில்லை சூரியன் சாட்சி மாத்திர இருக்கார் மழையோ ஆடாமல் அசையாமல் இருக்கிறது சமுத்திரமோ விசாரமாக இல்லையின்றி இருக்கிறது அப்படி போல் நான் இந்த ஆதாயம் போன்று எந்த விவகாரங்களும் வந்தாலும் நான் சம்பந்தப்படுவதில்லை இந்த நிச்சயம் இந்த யான் நிச்சயம் பெண் எந்த விவகாரம் போகட்டும் அதெல்லாம் கரிகரணங்களோடு சேர்ந்த வழிய பிரபஞ்சம் அதோடு சம்பந்தமே வழிய அல்லது ஈஸ்வர சரி விதமாகிய மழை மயாகாரியங்களோடு சம்மந்தப்பட்டது ஆத்மா கிடையாது அது லட்சியம் சூரியன் என் முன்னாலே எந்த நிகழ்ச்சி ஏற்பட்டாலும் சூரியன் எப்படி பார்த்து கொண்டு இருக்காரோ அப்படி போகல நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கேன் சாட்சியமாக இருக்கையலட்சியம் நானும் அல்ல என்று இப்படி ஒரு சாந்தம் அப்புறம் மலை மலையானது ஆடாமல் அசையாமல் இருக்குது அதுபோல் எந்த விதமான லாப நஷ்டங்களோ கோலாரில் வந்து ஆடால் அசையாமல் இருப்பேன் இருக்கிறேன் என்ன பொய்ப்பொருள் பொய்ப்பொருள் லாபம் நஷ்டம் என்பதை இடமே இல்லை மெய்ப்பொருளாக இருந்தால் லாப நஷ்டம் ஆனால் ஜீவர்கள் அத்தியாசம் எனக்கு அத்தியாசத்தின் காரணமாக அஞ்ஞானத்திலே அஞ்ஞான காலத்திலே அற்ப பொருள் போனாலும் அரிமானத்தின் காரணமாக துக்கமும் அற்பப்பொருள் வந்தாலும் அரிமானத்தின் காரணமாக சந்தோஷம் அடைகிறான் அவர் பத்தா மெயிலும் வாழ் சிறிது கிடைச்சா போதும் சிறிது போனால் போதும் துக்கம் அசுக துக்கம் வந்துடும் இதுதான் ஜீவருடைய சுபாவம் அத்தகைய நிலையெல்லாம் கிடையாது விவகார சத்தையில் வரலாம் போகலாம் இப்போது விவகார போய் பராபா சக்தியாக இந்த லாபநஷ்டங்களை சவபானே வந்து விட்டது மழை போல் அசையாமல் இருக்கிறேன் அடிப்படையில் எல்லாம் அபியாச பலத்தினால வர்றதை அப்படியே சாமான்னு வந்துடுறதில்லை மந்திர சக்தினால வர்றதில்லை எந்திர சக்தினாலும் வர்றதில்லை அபியாச பலம்தான் காரணம் வியாபகம் சமுதிரம் போல கரையில்லாமல் எல்லையற்றிருக்கிறேன் நீங்கள் வியாபகம் அத்தகைய வியாபகம் வீழ்ச்சியிலோ காரணத்தினால அந்த மனசுக்கு இன்னொரு பதார்த்தத்தை தேடணும் பார்க்கணுங்கிற ஈச்சை வர்றதுக்கு நியாயம் இல்லை வியாபாரத்தின் பயன் அதுதான் விருந்து இருக்கிற காரணத்தினால மனதானது ஒன்று ஒன்று பற்ற இருக்கிறது இடம் இல்லை குறைந்து இருந்தாலும் இன்னொன்று பொறுப்பு பிடிக்கணும்னு ஆசை வரும் இது குறைந்த வஸ்து இன்னொரு வஸ்து வந்தால் நிறைந்த வஸ்து இருக்குமில்லவா என்ன ஆசை எப்போது ஜீவ்ஸ்வாவம் பெற்றது விருப்பம் வரை பராதனை சொல்லப்படுது எது சின்னம்தான் கிடைக்காமல் பெருசம்மையும் நிலைகிறது ஜெயக்கு அது எதுவோ இருக்கட்டும் கிடைச்சவரே ஒரு சிறிதாக போயிருந்தது ஒன்னொன்று பெருசாக இருக்காலும் பார்த்தோம் அப்படி பார்க்கக்கூடிய சுபாவம் உள்ள இந்த மனசை சமாளப்படுத்துறதுக்கு இதுதான் பெருதுக்கெல்லாம் பெரிசா இருக்கிற பிரம்மசோரபன் நான் என் நிச்சயம் வந்த அப்படி எந்த பரிசு இருக்குது இதை இல்லாதனால அந்த மன அடங்கி போகுது தானா அடங்கும்போது சேட்டை கிடையாது ஒடி போகுது அதுதான் சமாள நிலை அந்த நிலை வந்தால் சமாத நிலையம் அது ஞான சமாதியே மற்ற துவசமாதிசமாக இருந்தாலும் கூட இது அத்ய சமாதி இது யானை சமாதி இந்த யானை வந்தபடி வெளியில் வந்தாலும் எந்த விதமான கெடுதல் இல்லை இது வியாழபாவனை வியாழபாவனுடைய பயணம் தான் இன்னொரு வஸ்து இரு இருக்குன்னு அங்கேயும் பண்ணுறதுக்கு இடமில்லை இந்த வஸ்து நிறைந்த வஸ்து குறைந்ததுன்னு சொல்ல சொல்லக்கூடாது சுருஜித்தினால அனுபவத்தினால பெறப்படும் இப்படிப்பட்ட ஒரு மகிமை உள்ளது தான் அத்யதம் என்று சொல்லப்படும் ஞாபகம் அண்டம் பரிச்சின்னம் இல்லை அபரிச்சின்னம் அத்தகையிலே வரும்போது தான் மனப்போன சாந்தி அடைய இல்லைன்னா சாந்தி கிடையவே கிடையாது குறை இருக்கிற வரைக்கும் சாந்தி வழி இல்லை கொஞ்சம் காலம் சாந்தி இருக்கணும் அவர் பழைய படிக்க அது கிடைக்கலையே அப்படின்னு நான் வந்தேன் உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு பொருள் கிடைக்கிறது அந்த பொருளுக்காக முயற்சி செய்து அடைகிறார்கள் அதன் பிறகு அதனுடைய வேல் பொருள் இருக்கத்தான் செய்யுது அப்போ அதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க அப்புறம் பதினாலு விஷயானந்தங்கள் சொல்லப்பட்டுள்ளன ஒன்றுக்கொன்று மேல் பார்த்துக்கவே இருக்குதுதான் விஷயானந்தங்கள்லாம் மேக புடர்பினை அடையாதே போல் பூதனால் நானும் தேக புணர்ப்பினை அடையவில்லை ஆதலால் தேக தர்மம் ஆகியனாக்கனாவும் ஏகவான் துயிலும் என்றும் ஏகவான் எனக்கும் உண்டோ பூதவாகாசம் ஏக புணர்ப்பினை அடையாதே போல் பூதவாகாசம் இந்த தோள தேர் இருக்கே இதுக்கு காரணமாக இருக்கிறது பூத ஆகாசம் தோளபூதம் என்ற இந்த பூத ஆகாசம் இருக்குது இந்த தோல் ஆகாசம் இதுவே மற்ற நாலு புதன்களுடைய சம்பந்தம் இருக்கிறது இல்லை நாலு புதன் அதுதான் இருக்குது ஆனால் சம்பந்தம் கிடையாது எந்த புணர்ப்பும் இல்லை அப்படி இருக்கிறதுனால பூத ஆகாசம் அந்த புணர்ப்பினை அடையாதே போல் நானும் இந்த உணவு சம்பந்தமான வேலை அடைவதில்லை என்று இப்படி ஒரு நிச்சயம் போதமாம் நானும் தேக புணர்ப்பினை அடைவதில்லை அந்த தஷ்டாந்தம் அதனால் தேக தர்மமாகிய நனா கனாவும் தேக தர்மம் இது நனாகனாவில் தேவ தர்மம் தான் இந்த தோழ சரீரத்தில் ஜாக்கிரா செய்யக்கூடியதெல்லாம் அந்த வாசனை அனுசாரமாக சப்பணம் உண்டாகிறது நனா கனவும் ஏதமாம் எனக்கு எப்போதும் இல்லை என்றார் அது விவகார காலத்தில் தோற்றம் இருந்தாலும் கூட பரமதி திருஷ்டியில் ஞானம் வந்த பிறகு பார்த்தாக்கா அது கிடையவே கிடையாது ஆகவே பூத ஆகாசம் மற்ற நாலு பூதங்களே சம்மந்தம் இல்லாத போல் எனக்கும் எந்த விமான சம்பந்தம் கிடையாது அதே போல் நனாக்கனாவினால் சம்பந்தம் வாசனை பிராரந்தம் இவை மூலமாக விவகாரம் இருந்தாலும் கூட விசால திருஷ்டிக்கு இந்த அனுபவத்தில் இப்போது எதுவுமே கிடையாது எனக்கு அவர் இருக்கிறதுனால இந்த பாவனை இந்த திடபாவனை ஞான பாவனை என்று அர்த்தம் இது அபியாச இந்த பாவனை திடப்படுத்தணும் எவ்வளோக்களவு திடப்படுத்தணுமோ அவ்வளோக்களவு மனம் உள்முக நாட்டம் அடையும் சஞ்சலத்திலிருந்து விடுபடும் இதுதான் ஒரு அருமையான ஒரு வழி அது அனுபவம் மூலமாக கண்டேன் என்று அரிசிஷ்யன் சொல்லி முடிக்கிறான் தேகமாதி வந்திடும் போயிடும் அற்று ஏதவான் கண்மம் செய்யும் எய்திய பவனை பயனைத் துய்க்கும் சாதமே முதல் விகாரம் சார்ந்திடும் ஆதலாலே போதவான் நான் குலக்கு போரணிச்சலனே என்றும் வாதக தேகமாதி வந்திடும் போயிடும் அதாவது இந்த வாதகம் மித்த ஏறும் இச்சிக்கத்தக்க இந்த தேகமான தேகம் ஆதி என்று சொன்னதனால சூச்சம் செய்யறோம் சொல்லச் சேரும் கணசின் சொல்லக்கூடியவைகள் எல்லாம் பிரார்த்தானுசாரமாக குளி பிரியும் மற்றும் ஏதவான் கண்மம் செய்யும் இன்னும் குற்றம் பொருந்திய காவுகர்மங்களை செய்யும் எழுதிய பயனைத் துவக்கும் அது அடைந்த பயனாகிய துக்கத்தையும் அனுபவிக்கும் சாதமே முதல் விகாரம் சார்ந்திடும் பிறப்பு முதல் இருக்கின்ற செல்பா விகாரங்களெல்லாம் பொருந்தும் அதனாலே போதமாம் நான் குலக்கோ போல் நிச்சயம் நிச்சயமாக இருக்கிறேன் நான் அறிவடிமாக இருக்கின்ற நான் எப்படி இருக்கேன் குலக்கோ குலக்கோன்னா குலமலைன்னு பேர் கொலமலை குலமலைகள் குளமலை என்ன மலைகள் எத்தனையோ பிரிவுகள் மேருமலை இப்போ நம்ம நாட்டில் இமயமலை விந்திய மலை மேற்கொழிஞ்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை அந்த வெர்வாச்சி வட்டமலைன்னு சொல்கிறோம் இப்படி போல் உலக்கோங்கிறது அது ஒரு மலை குலமலைன்னு பேர் அப்படி மலை போல் நான் அசலனாக இருக்கிறேன் தொலைசிறியத்தில் எந்த பாதம் வந்தாலும் அது மாது அடையலாம் பிறப்பு முதல் விகாரம் எத்தனையோ இருக்குது சர்பா விகாரங்கள் புண்ணிய பாவங்கள் செய்யப்படுகின்றன அதில் சுகம் சுகத்தை பற்றி தான் கேள்வி இல்லை பாவம் செய்கிறோம் பாவத்தினால் துக்கம் அடைகிறோம் அதான் செய்யிக்கிறது நாம் சுகத்தை நேற்று கொள்கிறோம் அதன் பிறகு இவ்வளவு உபகரணங்கள் அந்ஞான காலத்தில் இருக்கிறதுனால ஜீவர்கள் அவதிப்படுகிறார்கள் ஆனால் இப்போ என்ன காலமாகிய எனக்கு நான் குரவலை போன்று நிச்சரனாக இருக்கிறேன் எந்த விதமான பாதிப்பும் எனக்கு கிடையாது இதனால் அந்த ஞானத்திடம் தான் காரணம் அவர்கள்புரம் எப்படியோ அப்படி இருக்கிறேன் அது எனக்கு அந்நியம் இல்லைன்னு நிச்சயம் செய்யப்பட்டது அனநியம் பிம்பப்பிரதம் பார்த்தினாலே அந்த பிம்பத்தோடு இந்த பிரிவமான ஜீவபாவ ஜீவன் ஏகத்தம் அடைகிறான் இந்த ஜீவன் என்று சொல்லக்கூடிய ஜீவத்துவம் அய்மானம் நான் கர்த்தா போக்தான் இத்தகைய பாவனை நீக்கிட்டமுன்னா பிரம்மபாவனை தான் அங்கே தோற்றம் சச்சிதானந்தான் வெளிப்படும் முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்க்குறோம் கண்ணாடிக்குள்ளே இருக்கிற முகம் உண்மை அல்ல தான் பிரதிசிம்தான் அதனால் இந்த முகத்தில் லட்சணங்கள் போகிற பிம்பத்துக்குரியது மூக்கு கண்ணு காது அளகு இதெல்லாம் பிம்பத்துக்குரியத வழியே கண்ணாடிக்குரியதில்லை அதெல்லாம் பிம்பத்தோடு சேரும்போது வாசமே தான் அந்த லட்சணங்கள் பூரா வாசம் தெப்பில்லை ஆனால் அந்த லட்சணங்கள் கண்ணாடியில் இல்லை வாசமாக இருக்க கண்ணா ஒட்டிக்கிட்டு இருக்கான ஒட்டுக்கோ இல்லை சம்பந்தமும் இல்லை ஆனாலும் சம்மந்தம் போல் தோற்று இது அனிவசனியம் இருந்தாலும் அந்த பிம்பத்தோட லட்சண தன்மைகள் இருக்கிறனவே அந்த தோற்றங்கள் அது பூரா பெம்பத்துக்குடியது மும்பத்தோட ஐக்கியமான உடைய பிரதிபமாகி அதுக்கு தலைத்தன்மை கிடையவே கிடையாது அப்படி போல் இந்த அதிர்ஷ்டான சேதமாகிய சச்சியானந்த பிரமங்களுக்கு அதனுடைய பிரதிபமாகியன்னா இரு லட்சணங்கள் சச்சிதானந்த நித்தியம் அது இந்த அந்தக்கரணத்தோடு சேர்ந்து பகிர்முகமாகி உலகப் புழலே கர்த்தாபோக்தா தன்மை கொண்ட அய்மானத்தினாலே சுக்கள் அடைந்து கொண்டிருக்கிறேன் அது இப்போது விடுபட்டது நான் நித்தானத்தோடு சேர்ந்த காரணத்தினால தன்மைகள் வாஸ்தவமாக இதோடு சேர அந்த முறையில் சேர்ந்து விட்டது சேர்ந்ததுனால எனக்கும் அதற்கு அந்த பாவனை கிடையாது அதாவது பிரதிபிம்பம் என்று சொல்லக்கூடிய அது நிலையில்லாது என்று நிச்சயித்து அதாவது வாதகம் செய்து அவருடைய தன்மைகள் அயஷ்ணத்தோடு வாசம் என்று அபேதப்படுத்துவது இதான் பாசமானதும் பேர் அப்படி அபேதகம் படுத்த போது அது கற்பிதமல்ல பொய்யல்ல உண்மைதான் இந்த மாதிரி ஒரு பாவனை இருக்கு அந்த பாவனை தான் ஞானத்துக்கு ஏது அதுதான் அபியாசத்துக்கு தக்கது அப்படிப்பட்ட அபியாசத்தில் வெற்றி பெற்றவன் தான் இந்த சீடல் சமாளிக்கூடிய வெளியே வந்திருக்கான் அப்போ விவகாரங்கள் எதுவோ நடக்கட்டும் சரீர உலக தர்மங்கள் புண்ணிய பாவங்கள் கஞ்ஞான காலத்தில் செய்தது பிராரதிரூவமாக பலன் கொடுத்து கொண்டு தான் இருக்கும் பிறப்பு முதல் சாகர வரைக்கும் சட்பாவை காரியாகத்தான் செய்யும் இருக்கட்டும் எனக்கு அதில் வந்து கிடையாது நான் வெறும் சாட்சி அபேதம் எனக்கு அதிஷ்டானத்தில் உடைய இந்த ஆரோக்கியத்தில் கிடையவே கிடையாது அதனால் அதிஷ்டானம் வேறு ஆரோக்கியம் இல்லை அதிஷ்டானமே தான் ஆரோங்களை பிரிக்க முடியாது பிரிச்சாச்சு அவனுடைய நிலையிலா தன்மையை பிரித்த பிறகு நிலையான தன்மையை கொண்டோம் அதுதான் சித்து போலத்தோட சித்தலட்சுமி வேணாலும் சிதாபாசனே போயிருக்கு சித்து லட்சணம் இல்லை ஆனால் லட்சணம் பிரம்மலட்சணம் இருக்கிறதுனால பிரம்மலட்சுணத்தை ஏக யாகத்தையும் பார்க்கணும் நான் சச்சு சாணந்த நித்தியம் போடணும்னு அப்படி சொல்லும்போது அந்த நிச்சயம் திடமாக இருக்கிறது இந்த ஞானம் ஒன்று பேரும் அப்படி இந்த பாட சொல்லி முடிகிறார் வகுப்பின்றி என்றும் ஓரொரு வானேன் ஓரொரு வாமேனுக்கு மறுபட விற்த்தி இல்லை மற்றொரு நிவிர்த்தி இல்லை கருதிய பின்போலெங்கும் கலஞ்சிடை வெளியிலாமல் ஒருமையாய் நிறைந்த நானிங் உற்றதை செய்வோனாவேன் கிருதி கருத்தை தன்மை இதை சொல்வார் செய்து முடித்தாயிட்டது என்ற ஒரு ஒரு வகுப்பு இன்றி பகுப்புனா பிரிவினை ஒரு பிரிவினையும் இல்லை என்றும் ஓர் உருவாம் எனக்கும் எப்போதும் ஒரே ஒளி வந்தால் ஏகம் ஏவ ஏகமே அப்புறம் ரெண்டு தோன்றது என்ன அத்வைதம் ரெண்டு அல்ல ஏகமே அத்வைதம் ஒரு பூச்சி போயிடுச்சு ஒரு வகுப்பின்றி என்றும் ஓர் உருவாம் எனக்கும் மறு பிரவருத்திையும் கர்மானுசாரம் புந்துகின்ற இந்த பிரவருத்தி கிடையாது பிராரதம்னா சரீரத்துக்கு அவளிய ஒரு பிரவிற்த்தி இல்லை கர்மானுசாரமாக தேவத்துக்கு தான் பிரவருத்தி அவுடைய ஆன்மாவுக்கு இல்லை மாறாக ஒரு நிவர்த்தியும் இல்லை நிவர்த்தி இருக்கான அதுவும் கிடையாது பிரவருத்தி எப்போ ஏற்படுது நிவர்த்தி சொல்லப்படும் பிரவீர்த்தியே இல்லைன்னா நிவர்த்தி எங்கே வர போகுது எங்கும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஆகாயம் இருக்கேன் ஆகாயம் போல் வியாபகமாக கலந்து இடைவெளி இல்லாமல் இடைவெளி கிடையாது போல தோற்ற முடிய வாக்கமாக பிரிவினே கிடையாது வெளியில்லாமல் ஒருமையாய் நிறைந்த நான் ஏகமாய் எங்கும் நிறைந்த பூர்ணமாக இருக்கின்ற நான் இங்கு உற்று எதை செய்வேன் செய்வோன் ஆவேன் இங்கு பொருந்தி எதை நான் செய்வோனா இருப்பேன் பிரவிற்த்தியில் நிவர்த்தி இல்லை இன்னும் கிடையாது எல்லாம் கர்மம் செஞ்சாதான் பரிவர்த்தி தான் நீங்கள் தொழில்ன கிடையாது ஆதாயம் போல் எங்கு ஏகமாக ஒரு பகுப்பு இருக்கின்ற என்னிடத்தில் இந்த கிரிகைகள் எந்த விதமான விதியிற்கு நியாயம் இல்லை அதனால நான் செய்து முடித்துவேன் என்று சொல்லி இந்த பாவனை தான் ஆகவே இந்த பாவனையின் முயற்சியினாலே நான் என்னும் இழந்திருக்கிறேன் ஒரே வசுவாக இருக்கிறேன் ஆகியங்கோல் ஞாகமாக இருக்கிறேன் அதனுடைய விவகாரங்கள் பிரார்த்தனை செய்ய உரங்களால் எனக்கு சம்மந்தப்படுவதில்லை இப்படிப்பட்ட ஒரு பாவனையெல்லாம் அந்த விசாரத்தினாலே தினமாகி தமிழில் கூடி வெடி வந்த பிறகு உள்ள பாவனை இதெல்லாம் இப்படி பாவனை தான் மூச்சுக்கள் செய்யத்தக்கது என்று சொல்லப்படுது இந்தியம் சித்தமின்றி யாதொரு விகாரமின்றி வந்தவோர் வடிவமின்றி வானன வளண்டபோதா நந்த மாமென குப்பாவ நல்வினை என்றும் இல்லை சுந்தர வேதமுந்தன் சொல்வது இப்படியே அன்றோம் எழுவத்தி மூணாம் பாட்டு மீண்டும் சொல்றார் இந்தியம் சித்தம் என்றே இந்திரியங்கள் கருமேந்திரன் ஞானேந்திரங்கள் சித்தம் மனம்பு சித்தம் ஆங்காரம் சொல்லக்கூடிய அந்த கருணம் இவ யாருமே கிடையாது யாதொரு விகாரம் இன்றி இந்த மாறுபாடுனால் என்னிடத்தில் கிடையாது வந்தவோர் வடிவமின்றி கர்மானுசாரமாக வந்த சரீரமும் நான் அல்ல அது என்னிடத்தில் கிடையாது வானன வகண்ட போதானந்தமாம் எனக்கு ஆகாயம் போல கண்டித்தமில்லாத ஞான ஆனந்தமாம் எனக்கு ஆனந்தம் எப்படி இருக்கு ஞான ஆனந்தம் இது வெறும் ஜடானந்தம் அல்ல ஜடத்துக்கு ஆனந்தம் கிடையாது அதான் ஞானானந்தம் நாம் எனக்கு பாவா நல்வினை என்றும் பாவம் சாஸ்திரத்துக்கு விரோதமாக செய்தெல்லாம் பாவம் நல்வினை சாஸ்திரோக்தமாக செய்தெல்லாம் நல்வினைன்னு பேரு புண்ணியம் ரெண்டுமே என்றும் இல்லை எப்போதும் கிடையாது சுந்தர வேதம் ஒன்றான் இது யுக்தி அனுபவம் சொல்றீங்களா சுருதி பெருமாணம் இருக்கு சொல்வது இப்படியே என்றோ இதான சொல்லுது ஏன் அதுக்குள்ள ஆசைப்படு போடுறீங்க வெறும் சுரு யுக்தி அனுபவம் மட்டுமில்லை சுருபெருமானப்படிதான் சொல்லுது சுந்தரா வேதம் அழக பொருந்திய அழகுனா என்ன அர்த்தம் புத்தக பலக இல்லை ஞான ஞானத்தை கொடுக்கக்கூடிய வேதம் அது வேதமானது சொல்வதும் இப்படியே என்று இப்படித்தான சொல்கிறது அதனால சுருதி யுக்தி அனுபவத்துக்கு ஒத்து வருவது வேற தோன்று தான் என்பதை காற்றார் நிரணினோட பொருந்திய தாபம் சீதம் மருவிய தேங்கும் நன்கும் மற்றவை ஏதாகட்டும் தருணியில் சாயை தன்னின் வேற நின்ற பூட நோக்கில் உகழ்வனே ஏனக்கம் இல்லை இந்த சொல்றார் ஊழலின் நிழலினோடே பொருந்திய தாபம் சேதம் ஒருவன் நிற்கிறான் அந்த இடத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த நெருப்புல இவன் நெருப்படுது படும்போது அந்த நிழலானது கொதிக்கிற மாதிரி தெரியுது இவனுக்கு அப்போ ஏறுமா ஏறுமானா சொல்லுங்க சரி அப்புறம் இந்த பக்கம் திரும்பி வச்சிருக்காங்க பூலனின் நிறைவனோடய பொருந்திய தாபம் சீதம் உஷ்டமும் துல்சியும் மருவிய தீங்கும் நன்மை அதனால வரக்கூடிய கெடுதல் இருக்கின்றது நல்லது அனுகூலம் பிரதிகூலம் மற்றது இவை ஏதாகட்டும் இது இருந்தாலும் சரி தரணியில் அந்த சாயை தன்னின் வேறாக நின்ற உலகத்தின் கண்ணே அந்த நிழல் இதனுடைய நிழல் இருக்கேன் அதுக்கு வேறாக தான் இருக்க அது என்ன தெரியுது இருந்தாலும் வேறு அப்படி போல புடனுக்கு இல்லாதது போல் புகழ்வினை எனக்கும் இல்லை சொல்லப்பட்ட நல்வினை தீவினை அதன் பயனாக இருக்கின்றங்கள் எனக்கு இல்லவே இல்லை நான் அகன் தச்சானந்தபுரமாம் எந்தாபங்கள் சேதங்கள் கிடையவே கிடையாது என்று இந்த பாட்டில் இருந்துச்சு அந்த போகலாம் சொல்கிறேன் திருசியங்களுக்கு வேறாய் திகழ்ந்துதான் உதாசீனமாகி நிறுவி காரியுமேயாகி நிகழ்ந்திடும் திருக்காம் என்னை திருசெய்யா தர்மம் ஒன்றும் சேர்ந்திடாதோர் இல்லத்தின் தர்மம் அங்குள்ள தீபம் தண்ணிலை சாராதே போல் சொல்லுவேன் பாட்டு அதே போல உள்ளார் திருசியங்களுக்கு வேறாய் திகழ்ந்து இந்த பார்க்கப்படும் பொருள்களுக்கெல்லாம் வேறாக விளங்கி கொள் விகாரியமேயாகி நான் எந்த விகாரமும் இல்லாதவனாகியும் திருக்காம என்னை காண்கின்ற என்னை திருசிய தர்மம் ஒன்றும் சேர்ந்துடாது பார்க்கப்படும் பொருளுடைய தர்மங்கள் எதுவுமே என்னை பொருந்தாதீம் நல்லதோ கெட்டதோ அனுகூலமோ பிரதிக்கூலமோ உயர்வோ தாழ்வோ புகழோ என்னை பொருந்தாதீம் இது போல அதிர்ஷ்டான் சொல்கிற ஓர் இல்லத்தின் ஒரு வீட்டுக்குள்ளே தர்மம் அங்கு உள்ள இல்லத்தின் தர்மம் இருக்கு அங்குள்ள தீபம் தண்ணினை சாராதே போல் வீட்டில் எத்தனையோ விவகாரம் நடக்கும் சில பேர்கள் நல்லதும் பேசிக்குவாங்க கெட்டதும் பேசிக்குவாங்க பொய்க் கணக்கு எழுதுவாங்க மெய்க்கணுக்கு எழுதுவாங்க தீப வெளிச்சத்தில் என்ன செஞ்சாலும் அது தீபத்துக்கு எல்லாமே கிடையாது அது என்னப்ப பார்த்தா தான் இருக்குது இது என்னவோ செய்யுங்க அது என்ன ஏன் இப்போ செய்கிறீங்கன்னு கேட்குதா இல்லை விரோதம் பண்ணிக்குதா ஒன்றுமே கிடையாது இது ஜடதீபம் இதுக்கு அறிவு இல்லாதது ஜனதீபம் ஆகியன்னா எனக்கு அறிவுண்டு ஆனாலும் சம்மந்தப்பட மாட்டேன் சாட்சி மாத்திரம் இருக்கு அதுதான் இல்லத்தின் தருமம் அங்கு உள்ள தீபம் தன்னை தனிணி சாராதே போல் தீபம் சாருமா குருபோன் சாரா எனக்கு அது வெளி வெளிச்சம் கொடுக்குறதோடு சரி இதை நாடதீபம்னு பஞ்சத்தில் சொல்லுவார் நாடதீபம் நாடகம் தீபத்தின் முன்னையில் எல்லா வேஷம் போட்டு ஆடுறாங்க அது தீபத்து சம்பந்தம் உண்டா இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி போல் பிரம்மசுரவமானது எங்கே நிறைந்து இருக்கும்போது அது எந்தவிதமாக மாதுரை அடையாத அந்த நிலையில் மாதுதல் அடையக்கூடிய திருச்சி பதார்த்தங்களுடைய தன்மைகள் சம்பந்தம் இல்லை தீபம் போல் ஆகவே தீபதிஷ்டாந்தம் இந்த மாதிரி இருக்குதுன்னு இது ஒரு சொல்கிறாங்க சந்ததம் இரவி கண்ம சாட்சியா இருக்கின்றார் போல் துந்தமா மயப்பிண்டத்தை தொடரணல் இருக்கின்றார் போல் சந்தியில் தற்பமே ஆகின்றார் போல் அந்தமல் கூட தான் மாவேன் என்று சொல்லப்பட்டே சந்தகன் இரவிப்போது சூரியனானவன் கர்மசாட்சியாக இருக்கின்றார் போல் உலகத்திலே கர்மங்கள் நல்லதோ கெட்டதோ செஞ்சுதான் இருக்காங்க சூரியன் உதயமானவன்னே வேறு ஆரம்பம் ஆகிடுச்சு அது மாதிரி அடங்கியிருக்கு எல்லாம் சூரிய உதயமாச்சா கல்லணைன்னு சொல்லுவாங்க அருண உதவி எல்லாம் எழுந்திக்கிட்டு உரிய சத்தம் அது மாதிரி இருக்கிற உலகம் ஆரவரம் ஆனாலும் அது சூரியனுக்கு எதுவுமே கிடையாது அதுபோலவும் சொந்தமாக அயப்பிண்டத்தை தொடர் அனல் எரிக்கின்றார் போலும் அயப்பிண்டம் அதை இரும்பு தொண்டு அது நெருப்பு சம்பந்தப்பட்டு அது நெருப்புதாக எரியுது அவளுடைய இரும்பு எறிகிறது இல்லை இரும்பு எங்கே எரியுது அது மாதிரி பேசாமல் அதுபோலவும் சந்தியில் ரஜ்ஜரூபம் சர்ப்பமே ஆகின்றார் போலும் பூச்சந்தியில் ஒரு படுத இருக்கு அதை பார்த்து பண்ணாங்க இந்த பாம்பாக இருந்தாலும் கூட அந்த பழுதை பாம்பாக மாறுறதே இல்லை பாம்புன்னு ஒரு தோட்டம்தான் பழுதைக்கு பாம்புத்தன்மை கிடையாது அப்படி போலவும் அந்த மேலில் கூடத்தான் ஆகிய நாசமில்லாத கூடத்தினே நான் என் நிச்சயமாக இருக்கின்ற நானும் ஆவேன் எனக்கு எந்த விதமான மாறுதலும் லாபநஷ்டங்களும் விசாரங்களும் பயண சுகதுங்களும் கிடையவே கிடையாது நான் சாட்சியா இருக்கிறேன் சொல்வதாட்சியா இருக்கிறேன் நிச்சயம் எனக்கு உண்டு சொன்னார் ஒன்றினை செய்வோனும் மற்றொன்றினைச் செய்வி போனும் ஒன்றினை துய்போனும் மற்றொன்றினை துய்பி போனும் ஒன்றினை காண்போனும் மற்ற தொண்டினை காண்பி போனும் அன்று நான் சுயமே ஜோதி ஆகிய வான் வானேன் தெளிவா தேவைப்பட்டு ஒன்றினை செய்வனும் மற்றும் மாறாக ஒன்றினை செய்விப்போனும் உலகத்தில் செய்வன் ஒருவன் செய்விப்போனும் ஒன்று சொல்லப்படும் நேராக செஞ்சால் செய்வன் அவன் ஒன்று ஆள் மூலமாக செய்வான செய்விப்போன்னு அர்த்தம் ஒரு ரெண்டு விதம் உண்டு அந்த எனக்கு இல்லை ஒன்றினை தூய்போனும் மற்றும் ஒன்றினை தூய்பி போகணும் அனுபவிக்கிறான் ஒருத்தன் மற்றவர்கள் அனுபவிக்க செய்கிறான் சாப்பாடு சாப்பிட்றது அனுபவிக்கிறது அடுத்தவனும் சாப்பாடு போட்டு அவனையும் சாப்பிட செய்கிறது அனுபவிப்போ அனுபவிக்க செய்கிறேன்னு அர்த்தம் அவை ரெண்டுமே எனக்கு கிடையாது ஒன்றினை காண்போனும் மற்றும் ஒன்றினை காண்பி போகணும் ஒரு பதார்த்தத்தை காக்கிறான் பார்க்கிறான் அடுத்தவனையும் பார்க்க செய்கிறான் பார்க்கும்படி சூழ்நிலை அமைக்கிறான் அது ரெண்டு இருக்கு அதுவும் கிடையாது என்னத்திலேயும் அன்று எங்களுக்கு கிடையாது நான் சுயமே ஜோதியாகி ஆன்மானேன் எப்படி இருக்கேன் இந்த ஜடஜோதி போல மின்சாரம் அந்த ஏரியிலே எரியாது அப்படி போகலை சுயமே ஜோதி எப்போதும் அறிவடியுமாக இருக்கின்ற நான் இயல்பாகவே உண்டானதோடைய ஒன்று உண்டானதல்ல இயல்பாக உண்டானது எங்கே ஒரு பாவத்தில் உண்டாகல அது அகண்டமாக எங்கே நடந்தே உண்டாச்சு அது உண்டாச்சா உண்டாகலை அது எப்படி வந்தது எப்படி வந்து சொல்ல முடியும் அது எப்படி இருக்குது மாயை மாயா காரியங்கள்லாம் எப்படி வந்தது எப்படி போய் சொல்ல முடியாது அந்த அணில் வச்சுன்னு சொல்கிறோம் அதை ஒதுக்கிறோம் இது சேதனமானதுனால ஒதுக்க முடியும் அதனால் சேலச்செல்வன் இது எப்படி வந்து எப்படின்னு சொல்லி இது அனாது தான் அதுவும் அனாது தான் அந்த அனாதி கற்பித அனாதி வாசம் அனாயுது சுயம் ஜோதி இந்த சுயம் ஜோதினு சொல்கிறது சுயம் என்ன இயல்பாகவே அறிவடியுமாக இருக்கிறது ஜடஜோதி அல்ல அப்படி இருக்கிறதுனால இது ஒன்றில் வந்தது என்றோ ஒன்றில் போன சென்று போனதென்றோ செய்வோன் என்றோ சேவிப்போன் என்றோ புஜிப்போன் புஜிப்பு என்றோ இருக்கிறது இது சுயம்பிரகாச வடிவம் சுயம்பிரகாசம் இயல்பாகவே உள்ள அறிவு நடத்து இந்த அறிவை நாம் அனுபவிச்சு தான் இருக்கோம் ஜாக்கரவாசையில் சரியாக தெரியறதில்லை சொப்பனாசன் நல்லா தெரியுது சொப்பனாவசையில் இருட்டு வீட்டில் படுத்துக்கிட்டு தூங்குகிறோம் சொப்பனங்காணுறோம் அது எந்த வெளிச்சத்தில் பார்க்குறோம் சொப்பனம்னா விலங்குமா அப்போ ஒரு வெளிச்சம் இருக்க தானே செய்யுது அதுலேருந்து யாருக்கு அங்கே அப்படி இருக்குது ஜடம் வெளிச்சமா சேனம் எல்லா விவரம் தெரியுது கூடிய அனுபவம் நமக்கு சொப்பனத்தில் உண்டு அதே ஜாக்கிரத்தில் இருக்கு சொப்பனத்தில் அது விசாரம் பண்ணா தெரியுது தெரியாது விவகாரம் பண்ணும்போது சிந்தனை பண்ணுறோம் இல்லை சிந்தனை பண்ணும்போது எண்ணங்கள் தோற்றது இல்லை எனக்கு இந்த மாதிரி எண்ணம் தோறும் என்னன்னு சொல்லுது அது எந்த பிரகாசங்கள் பார்க்குது அது எண்ணங்களை கண்டிப்பாக அதிர்ச்சி பிரகாசம் நீ இருக்காந்து சிந்தனை பண்ணலாம் அப்போது அது தோற்றது எப்படி தோல்லை தோற்றுறது சிந்தனைகள் எண்ணங்கள் சங்கல்பங்கள் தோற்றும் போது அது எந்த வெளிச்சத்தை கொண்டு பார்க்கணும் இப்போது வெளிச்சம் இங்கே இருக்குது பார்க்கலான்னு சொல்லலாம் நீங்கள் வெளில நினச்சிருங்க யூட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு சிந்தனை பண்ணிக்கலாம் இல்லையா அப்போ என்ன சொல்றதா இல்லையா ஜாக்கிரதானே அப்போ என்ன சொல்றது அப்போ எந்த சொல்றது காட்டுறது அதிஷ்டான சேனம் தான் மனராஜ்யம் பண்ணுறீங்க எந்த வெளிச்சத்தில் பார்க்குறீங்க மனோராஜ்ஜம் பண்ணுறீங்க ஏன்னா விசாரணை அதிஷ்டானத்தினுடைய ஒளி தான் அதுதான் சுயம்பிரகாஷம்னு பேர் ஜாகராசத்தில் இப்படி விசாரணை பண்ணால் தெரியுது எப்போனா அது அப்படி விசாரணம் பண்ணால் அது தெரியுது சுழித்திலையும் பிரகாசம் இருக்குது இருக்கிறதுனால தான் நான் சுயமா தெரியும் ஒன்றும் தெரியவில்லைன்னு ஞானம் உண்டாகுது வருமா அதனால வந்து மூன்று அவசரங்களிலும் அந்த சுயம்பிரகாசம் இருந்து கொண்டே இருக்கிறது அது மூணு நிலையிலும் நாம் தெரிந்து கொண்டே இருக்கிறோம் ஆனாலும் விசாரதிஷ்டிக்கு தான் புரியும்படியும் அவசாரத்திற்கு புரியாது என்பது கருத்து செலுத்திடும் உபாதியோடே சார்ந்த செலுத்தினான் கர்த்தா போக்தவ நன்று சோர்வருடாமணையில ஐநூத்தி எழுபத்தி எட்டாவது பாட்டு அத்தியாயத்தில் சிஷியனானவன் ஞானம் பெற்று என் அனுபவத்தை சொல்லிட்டு வர்றார் அது ஒரு வித அனுபவங்களில் அநேகமான அனுபவங்களாக வெளிப்படுத்தினாலும் அது ஈடாகாது எல்லாம் எவ்வளோன்னா சொல்லலாம் அப்படிப்பட்ட வித்யானந்தம் இது அது வித்தியானந்தத்தில் இன்றைக்கு ஒரு விதமாக சொல்கிறார் சலித்திடும் உபாதியோட இந்த உபாதியிருக்கே சரீரம் மூன்று சைன்கள் இது எப்போது சஞ்சலமுடையது தான் பரிணாமல் விவரிடையன்னு மாறிட்டே இருக்கும் அது பாட்டு சார்ந்த சிற்பதிபிம்பத்தின் அதிலே பொருந்தியிருக்கின்ற சித் அதிஷ்டானமாகிய கூடத்தினுடைய பிரதிபிம்பத்தின் அலைத்தலை மூடரானோர் அது அலைஞ்சிக்கிட்டு இருக்கு மனசு போது அது அலையும் அவிதனுக்கு அகலேயான அதற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற செலுத்திடா வகண்ட சித்தின் சத்தக பிம்பத்தின்கண் அதாடாமசையாமே ஒரு இடமா இருக்கிறார் அதோடு அதில் பொய்வே செலுத்தி அதில் பொருந்தச் செய்து நான் கர்த்தா போக்தா சிதைந்தவன் நான் செய்பவன் நான் அனுபவிப்பவன் நான் கீழ்பட்டவன் கெட்டுப்போனவன் என்று சொல்வர் இப்படி பண்ணுறாங்க நான் என்ற சொல்லு அதிர்ஷ்டானத்துக்குரியது தான் அகங்காரத்துக்குரியது ஆனால் அகங்காரத்துக்குரியது ஜடம் அது ஜட சம்மத்தினாலே அது உரியது அந்த நான் என்னும் அறிமானம் சரீராதிகளில் வரும்போது அகங்காரத்துக்குரியதுன்னு அர்த்தம் சரீராதில் வராசமத்தில் அதிஷ்டானத்துக்குரியதுன்னு அர்த்தம் அதனால நான் கர்த்தா போக்தான் சொல்லும்போது நான் என்ற அதிஷ்டான செய்த தன்மையை இந்த அகங்காரத்தோடு சம்மந்தப்பட்டு அகங்காரமானது நான் கர்த்தா போக்தான்னு சொல்கிறது இது கிடைக்கலான்னா சிதைந்தவன் நான் கீழ்பட்டவன் நான் வழிபடுகிறேன் துக்கப்படுகிறேன் என்ற பாவனை ஏற்படுகிறது அதனால் எங்கே நான் நகர்த்தா போக்தா அசங்கன் சினிமாத்திரன்னு சொல்லக்கூடிய பாவனை இருக்கோ அது அதிஷ்டானத்தை குறிக்கும் நான் கர்த்தா போக்தா ஞாதா இப்படிப்பட்ட பானம் இருந்தால் ஆகங்காரத்தை குறிக்கும் ஆங்காரத்தை குறிக்கிறது அதை ஆத்மாவோடு சேர்த்து சொல்கிறது ஆங்காரம் ஆத்மாக தான் அது ஜனம் சேத சம்பந்தத்தினாலே சேதனம் போல தோற்று பாத்தமாக அது கிடையாது அப்போ விவகாரம் பண்ணுறது போக ஆத்மாவுடைய விவகாரம் தான் ஆத்ம சன்னிதானத்தில் எல்லாம் நடக்குது அப்படி இருக்கும்போது இந்த அத்தியாசத்தினாலே இப்படி பார்க்க பார்க்கிறார்கள் இவர்கள் என்று சொல்கிறார் அதனாலே சலுத்திரும் உபாதியோடே சார்ந்தசீர் பதிவிம்பத்தின் அலைத்திலே மூடவானோர் அறிவில்லாத அஞ்ஞானிகள் அயதனுக்கு அகிலேயான சலித்திட அகண்டசித்தின் அதிஷ்டானமாக இருக்கின்ற அஞ்சனமில்லாத அகண்ட அறிவுடி மாறிக்கின்ற அதின் சத்ததான வெம்பத்தின்கண் இருப்புத்தன்மையுடைய அந்த வெம்பத்தினிடத்திலே செலுத்தி நான் கர்த்தா போக்தா சேர்ந்தவன் இதுதான் உலகத்தில் மக்களுடைய நிலை இந்த நிலை வந்து நான் இப்போ மாறுபட்டிருக்கிறேன் என்பது நாடு வாழ சொன்னா பறவையா சலத்திற்கண்ட பார்க்கறன் பதுபத்தின் மறுவிய தர்மம் யாது மற்றவர் கிழாது அதே போல் திருவுருவம் உபாதி சேர்ந்து திகழ் சிதா பாச தர்மம் ஒரு சிதா காசமான உருவமாம் எனக்கும் இல்லை திருஷ்டாந்த அஷ்டாந்தை விளக்கிறார் பரவிய ஜலத்திற்கண்ட பார்க்கரன் பதிபிம்பத்தின் விசாரமாக இருக்க ஜலம் ஒரு ஜலாகத்திற்குன்னு வச்சுக்கலாம் அதில் பார்க்கரன் பாஸ்கரன் அப்படிங்கிறது பாச பார்க்கணும் வந்தது பாசன விளக்கம் கரனை செய்பவன் விளக்கம் செய்வன் அர்த்தம் இந்த உலகத்தை விளக்கம் செய்வன் சூரியன் தான் அதனால் சூரியனுக்கு பாஸ்கரன் பேருண்டு பதிபிம்பத்தின் அதனுடைய பிரதிபிம்பம் இருக்க ஜலத்தில் அது பொருந்திருக்கிற மருவிய தரும் தருமம் யாதும் மற்றும் போல் இந்த ஜலத்தில் ஏற்பட்ட சலனத்தினாலேயும் அழுக்கினாலேயும் மற்ற அசைவினாலேயும் அது பிம்பத்துக்கு இல்லை பிரதிபிம்பத்திற்கு இருக்கிற மாதிரி தோல்றதில் வாச பிரதிம்பத்துக்குள் இல்லை பிம்பத்துக்கு இல்லை என்பது நிச்சயிக்கப்படுகிறது அதுபோல என்று சொல்கிறார் இல்லாததே போல் திருவுரு திருவுரும் உபாதி சேர்ந்து மாறுதல் அடையக்கூடிய இந்த உபாதிகளோடு கூடி திகள் சிதாபாஷ தர்மம் இளங்கா நின்றமாகிய சிதாபாஷத்தினுடைய இயல்பானது ஒரு சிதா காசமான உருவமாம் எனக்கும் இல்லை சஞ்சலம் அடையக்கூடிய அந்த சிதாபாசனுடைய தர்வமானது அதிஷ்டானமாக எனக்கு கிடையவே கிடையாது சிதாபாஷன் எப்படி தண்ணி ஆடும்போது அது பிரதிபிம்பம் ஆடுதோ அப்படி மன சஞ்சலிக்கும் போது இப்போ சஞ்சலிக்கிறான் ஆனால் அதிஷ்டானம் சஞ்சலிப்பதில்லை நான் இப்போ அதிஷ்டான இருக்கிற காரணத்தினாலே எனக்கு சஞ்சலம் இல்லை என்று இச்சிக்கப்படுகிறது அதனாலே சூரிய அதிஷ்டாந்தத்தை கொண்டு கூடசன் ஆத்மா கூடஸ்தன் அந்த எந்த விதமான சரணம் அடைவதில்லை அந்த உண்மை நிலையை நான் பெற்றிருக்கிறதுனால எனக்கு இந்த அந்த கன்னத்தினுடைய தர்மமும் அந்த கன்னத்தில் பிரதிபிம்பித்த ஆகாச பாகத்தினுடைய சஞ்சலத்தன்மையும் எனக்கு சிறிது கூட கிடையாது நான் எப்போதும் சாட்சியாக இருக்கிறேன் சதசாட்சியாக இருக்கிறேன் என்று இந்த நிச்சயம் எனக்கு இருக்கிறது சலத்திலோ தலத்திலோ வேடமான தோள தேகம் அறிந்துதான் புரண்ட போதும் அவதுள தர்மம் தன்னை கலந்துள்ளே நான் யாதொன்றும் கடந்துள தர்மம் தன்னை கடத்துல தர்மம் தன்னை சலித்தில ஆகாசந்தான் சற்றுமே சாராதே போல் ஜலத்திலோ தலத்திலோ ஜலத்திலோ அல்ல தண்ணியிலையோ தளத்திலோ மண்ணிலையோ இஜமான சூழ தேகம் இந்த ஜடம் ஆகிய இந்த சோழ சீரமானது அலைந்துதான் புரண்டபோதும் தண்ணியில் அலைகிறதும் மண்ணில புரள்றதும் அப்படி கலந்திடேன் தர்மம் தன்னை கலந்துடேன் நான் அந்த எப்படி மனிதனானவன் ஜலத்தில் இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட அது மண்ணின் தர்மமோ தண்ணியின் தினமும் போடணுமோ வர்றதில்லை இதை கொஞ்சம் போட்டுது அவ்வளோதான் அப்படி போல் நான் எதுவுமே சம்பந்தப்படுவதில்லை யாதொன்றும் கடத்துல தர்மம் தன்னை சலிச்சிட ஆகாசந்தான் கடன் கடத்திலே தண்ணி கொண்டு போக செய்கிறது எல்லாம் இருக்குது கட்டாகாசம்பந்தம் இருக்கா இல்லை அப்படி போல் சற்றுமே சாராதியே போல் இறுதி கூட என்னை வந்து பொருந்துவதில்லை ஆகவே தளத்திலே அல்லது தளத்திலே பொருண்டாலும் கூட அந்த தன்மையானது சரீரத்திலே புழுமையாக பற்றுவதில்லை பற்றாத காரணத்தினாலே சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம் அதே போல் இந்த உலகத்தில் உள்ள விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் கூட என்னை பற்றுவதில்லை மற்றொரு திருஷ்டு சொல்கிறார் களத்தில் இருக்கிற விவகாரங்கள் கட என்ன கடத்துக்குள்ளே ஏதாவது சாமானம் கொண்டு போகலாம் செய்யலாம் இல்லை செய்யலாம் ஆனால் கடத்துக்குள்ளே ஆகாசம் இருக்காசம் சம்பந்தம் கிடையாது அது சம்பந்தம் இல்லாத காரணத்தினால அது நிச்சலமாக இருக்கிறது அப்படி போல் சரீரம் சரீர சம்பந்தமான விவகாரங்கள் அனைத்தும் இருந்தாலும் கூட அதிஷ்டான சேதினமாய் எதுவுமே கிடையாது அப்படின்னு அப்படி காரணத்தினாலே நான் சச்சித்தான நித்தியம் பூர்ணமாக இருக்கிறவங்களே அஜடந்துக்கு அனித்தம் கண்டமாக இப்போது இல்லை அஞ்ஞான காலத்தில் இருந்தது இது பவன மாற்றம்தான் முன்னெழுந்த பாவலை அந்த காலத்தோடு சேர்ந்து அஞ்ஞானத்தினாலே அடுத்தபோத்தன்மையோடு கூடி விவகாரம் பண்ணது தான் இப்போ விசாரதிஷ்டினாலே குரு சாஸ்திர விசாரத்தினாலே அழுத்தாடு சாதனை இடமாற்றம் ஏற்பட்டு போச்சு காரணம் பவனையை மாற்றி அமைக்கணும் இதான் வேந்தத்தில் சொல்வது எல்லாம் பவனா மாற்றம் தான் சகலமான விஷயங்களும் பவனா மாற்றம் பவனா மாற்றம் உலக விவகாரமே இதை விசாரத்தை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் மக்கள் துக்கப்படுறது காரணம் பாவனையே மாற்றிக்க வேண்டியது தான் சகலவும் பாவனை தான் எங்கேயோ இருந்த பெண்ணுக்கு எங்கேயோ இருந்த பையனுக்கு கல்யாணங்கிற ஒரு சடங்கு வச்சு ஒன்று சேர்த்துறாங்க பாவனை பிடிச்சிக்குது கணவன் மாணவர்கள் பாவனை அப்புறம் ஏதோ காரணமே பிரிஞ்சிடுறாங்க அந்த பாவனை போயிடுது அது எங்கே போயிடுச்சா பாவனை தெரிஞ்சே போனாலும் சண்டை பண்ண மாட்டேங்கிறாங்களே அதுக்கு முதல்ல எவ்வளோ ஓர் உயிர் போல வாழ்ந்தாங்க அப்புறம் போ ரெண்டு ஊரில் ரெண்டு உயிராகிச்சு போயிடுச்சு எங்கே போச்சு பாலாக மாற்றான் வேற இல்லை அது எழுதில் போனாலும் வந்தாலும் சட்டை கூட பண்ணுறது இல்லை பொண்டாட்டி போகுது என்னக்கா அவன் போயிட்டு போகிறேன் பொண்டாட்டி ஆகுது அப்படிங்கிறான் அவளை கேட்டால் என் புரிசனாவே அது எவனை போறான் போச்சு அப்படிங்கிறான் அவள் பவனை பார்த்தீங்களா எவ்வளோ மாறி போச்சு அதுபோல் உலகத்தில் சகலமும் பவனா மயம்தான் அந்த பாவனையை இப்போ விசாரம் வேதாந்த விசாரத்தில் மாற்றி அமைச்சுக்கோங்க நான் அதே பாவனையே மாற்றி அமைச்சுக்கோங்க அவ்வளோதானே ஆரோபத்தில் இருக்கின்ற பட்டுதலை விடுத்து அதிஷ்டானத்தில் கொள்ளுங்கள் அதிஷ்டான நான் என்று தெரிந்து கொள்ளுங்கள் விசாரம் பண்ணுங்கள் பஞ்ச கோஷம் நானும் இல்லை அன்னமயம் பிராணமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் இதில் அஞ்சு கோஷங்கள் நான் இல்லை மறைப்பு அஞ்சு மறைப்புகள் அதன்படி அஞ்சு நீக்கிட்ட ஒன்றுமில்லையான சூன்யம் இருக்கா அதுவும் நான் அல்ல இத்தனை நீக்கின பிறகும் நான்ங்கிற அறிவு இருக்கத்தான் செய்து அந்த அறிவு எது அதுதான் நான் அந்த அறிவுடிமா இருக்கிறேன் என்று பாவனையை மாற்றி அமைச்சுக்கணும் அப்படிப்பட்ட மாற்றி அமைக்கப்பட்ட பாவனை தான் இங்கே ஞானம்னு பேர் இது தொம்பதாரம் அது இனி அதையே தற்பதாரம் பண்ணி ஐஸ்வரிசாரத்தை ஐக்கம் பண்ணிக்கணும் அதுவும் பாவனை தான் அந்த பாவனை பண்ணப்பட்டதாக மிசிசன் சொல்கிறது எனக்கு எதுவுமே சம்பந்தம் கிடையாது இடுபட்ட நிச்சயம் எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறான்னா அது நடந்தால் காரணத்தோடு அபியாசம் பண்ண அபியாசம் ஆக சகலமும் பாவனாமயம் தான் என்பதை வேதாந்தத்தில் முடிந்த நிலையாக சொல்லப்படுகிறது அது லௌகிகத்திலேயும் அதுதான் ஆன்மீகத்திலேயும் அதுதான் ஆக சகலத்திலேயும் பாவனா உண்டு அந்த பாவனை மாற்றம் பெருசில் இருக்கணும் மா மாறும்போது பெருசு போ பெருசுக்கு போகணும் சிறிசு சிறிசிலே மாறிட்டு என்ன பண்ணுறது அந்த பொண்டாட்டி விட்டுட்டான் இன்னொரு பொண்டாட்டி கட்டிக்கிறான் அவங்க தான் என்ன ஒன்றுக்காரங்க என்ன செய்யோ அப்புறம் ஏன் இன்னொரு பொருத்தனை கட்டிக்கிறா அங்கேயும் ஜெண்டை போட்டுக்கிறாள் பாவனை என்ன ஒத்துக்கந்தான் பண்ணுறாங்க அதை என்ன செய்யணும் சரி நாங்கள் பிரார்த்தோம் அவ்வளோதான் வேண்டாம் போ சர்சவ சகாரத்தினாலே பெருமச்சேரி விருதை முதல்ல சன்னியாசம் பெருக்கொண்டு ஒன்று பக்தி மார்க்கல ஞானமாக போனான்னா மேல்நிலைக்கு போகிறாங்கன்னு அவசம் மேல்நிலைக்கு போனால் அவர்களுக்கு உயர்வு கிடைக்கும் பாவனியை மேல்நிலை கொண்டு போனே கோயிலை கொண்டு போகக்கூடாது அதுதான் அஞ்ஞான காலத்தில் செய்யறது இது விஷால காலம் புண்ணிய தூக்களாக இருக்கும்போது இப்படி செய்ய நடக்கும் இறக்கமாக இருக்கும்போது இப்படி நடக்குமா அப்பத்தியாக கொடுக்காது சரி நமக்கு பிரார்த்தனை முடிஞ்சு போச்சுன்னு சமாதம் பண்ணிக்க வேண்டியதுதான் பாவனியை மாற்றி அமைக்க வேண்டியதுதான் பெருசி கொண்டு போயிடணும் பெருசிக்கு போக போக சுக அதிகமாக எவ்வளோ குறையவே கிடையாது சுகம் எங்கே இருக்குது ஆத்மா ஆத்மான் சுகடிவம் அத்திக சுவடிவத்தில் இருக்கின்ற அதனை வெளிப்படுத்துறதுக்கு பாவனைதான மாற்றணும் வஞ்ச பதார்த்தம் பெருசை பிடிச்சிக்கணும் சிறுசி பிடிச்சி பிடிச்சு தானே துக்கப்படணும் ஏன் சிறுசு சிறிது காலம் இருக்கிறது அதுதான் சிறுசு பல காலம் இருக்கிறது பெருசு எப்போது இருக்கிறது பிரம்மம் அதுக்கு வேறுதான் மிகப்பெருது பெருக்கெல்லாம் பெருது அது எந்த காலத்திலையும் எப்போதுமே எந்த மாறுதல் ஏற்படுறதில்லை அதனால மாறாத சுகம் பேரின்பம் கிடைக்கும் அப்படிங்கறதே இந்த ஜீவன் இந்த ஜீவன் முத்து வேலையில் சொல்லிட்டு போகிறாருன்னு அர்த்தம் கர்த்தரு போக்திருத்துவங்கள் கலத்துவ ஜடத்துவங்கள் பெத்தமுத்தத்துவங்கள் பெரிய சாதுத்துவாதி புத்தியின் வி கற்பமன்றி பூரண பிரமமான சுத்த ஒத்துவித அகாண்ட சொருபமாம் எனக்கு இது இல்லை சுத்த அதிவித அகண்ட சொருபமன்று பானு வரணும் அப்படி பானு வரும்போது எனக்கு இதெல்லாம் வர்றதில்லேன்னு சொல்கிறார் ஆயிரத்தி ஐம்பத்தோறாவது பாட்டு கர்த்தரு போக்திருத்துவங்கள் கர்த்தா தர்மம் போக்தா தர்மம் நான் செய்பவன் நான் அனுபவிப்பவன் எவன் கர்த்தாவா அவன்தான் போக்தா அதனால கலத்துவங்கள் இப்படிப்பட்ட கலந்து இருக்கின்ற எத்தனையோ விவகாரங்கள் இருக்கின்றன அவைகள் ஜடத்துவங்கள் ஜடபாவனைகள் பெத்த முத்தத்துவங்கள் நான் பந்தப்பட்டிருக்கிறேனுங்கிற ஒரு பாவனை நான் முத்தி அடைந்தேன் அடைய போகிறேன் இப்படிப்பட்ட பாவனைகள் பெரிய சாதுத்துவாதி பெரிய சத்து குணத்தை மிகுதியாக கொண்ட நிலை புத்தியின் விகற்பம் புத்தியினுடைய மாறுபாடுகள் பூரண பிரமமான பரிபூர்ணமாக இழந்திருக்கின்ற அந்த வஸ்துவாக இருக்கின்ற சுத்த அத்திவிதம் இது வஸ்து அத்திவிதம் அல்ல சுத்தம் சுத்தம் பண்ணால் ஜெய ஜீவரம் என்ன முப்பத்தி அஞ்சு ஐத்துக்கு அசுத்தங்கள் இருந்திருப்போம் சுத்தம் அப்படிப்பட்ட ரெண்டற்ற அகண்ட கண்டிதமில்லாத சொருபமாக எனக்கு உண்மை சொருபமாகிய எனக்கு இது இல்லை இதெல்லாம் கிடையாது பந்தப்பட்டேன் முத்தி அடைஞ்சேன்ங்கிறது எல்லாம் அந்த கண தர்மம் அடைய ஆத்மா தர்மம் இல்லை ஆத்மா பந்தப்படவும்லை முத்தி அடையவும் இல்லை அதனால் முத்தத்துவம் ஜடத்துவம் கலத்துவம் சத்திய சத்துவாதி எல்லாமே பாவனைகள் தான் இதெல்லாம் அந்த கண்ண தர்மங்கள் தான் ஆனால் பந்தப்பட்டேன்னுங்கிறது அந்த கணக்கு தர்மம் தான் முத்தி இப்போ ரெண்டு தர்மங்கள் இருந்தால் நமக்கு என்ன இருக்குன்னா நாம் ரெண்டுக்கும் அதிர்ச்சான சேதமாக இருக்கிறேங்க பானம் வரணும் அதான் நாம் செய்யத்தக்கது இப்போ அப்படி இல்லை நான் மந்தப்பட்டேன் நான் முத்தி அடைய போகிறேன் புத்தி அடைஞ்சிட்டேன் முத்தி அடைஞ்சேனு சொல்கிறத கூட அந்த அந்த கால தர்மம் தான் புத்தி அடையிறதாவது ஏற்கனவே அடைஞ்சி போயிருந்தாலே அடையணும் கண்டசாமிய நியாயம் கண்ட கண்டத்தில் நகை போயிருந்தாலும் கடிஞ்சு போயிடுச்சு சொல்லலாம் நகையை காணாமல் போகவில்லை காணாமல் போகல நகை கழிச்சு போச்சுன்னு சொல்ல முடியுமா கழுத்தில் இருக்க நகையை அப்படி போகல பந்தப்பட்டு இருந்தாலவா முத்தி எழுந்தேன்னு பந்தமே கிடையாது அழிஞ்சேன் பிராப்தத்தின் பிராப்தியம் முத்தன் அப் அவர் இருக்கும்போது நான் இதுவரை பந்தப்பட்டேன்னு சொல்லதோ அல்ல ஒரு இளைஞன்னு சொல்லதோ அதுவும் அந்த கலந்துர்ம்தான் எனக்கு பந்தமில்லை முத்தியமில்லை ரெண்டும் கிடையாது அந்த நிலை தான் நிலை என்பது கடைசி நிலை பிறந்தது உண்டானாலென்றோ பிறகு சாவதான் உண்டாம் அப்படின்னு நிலை வரணும் அப்புறம் பிறந்ததே இல்லையே என்னும் பிரம்மாம் அதுவும் நானே பிறந்தது அது இறந்தாவது அப்புறம் பிறந்தது நானே என்றாவில் பிரம்மன்று அந்த நானே பிறந்தது இறந்துவிட்டு பிரம்மாம் நானே நானே அப்படின் நான் என்ற பிரம்மமான நானே என்றால் நான் என்பது ஏது பின்னை நம்முடைய புத்தி எண்ணில் தானது மயக்கந்தில் சாகுமே சாகாதாகி நானே இறைந்திருந்த விரும் நானே நானே அந்த அந்த கண்ணம் அந்த சுழத்தில் போயிடுது அது இருக்கிறது இல்லை ஓடி போகுது ஓடி போதுன்னு எங்கே ஒடுங்கி போகுதுன்னு தான் எங்கே ஓடுறதில்லை ஒடுங்கிறது தான் மாய எங்கேயுமே போகிறதில்ல வீட்டுக்கு அப்போ இருட்டு வந்துடுச்சு வெளிச்சம் வந்தால் அப்படியே அடிங்கும் போகுது எங்கே ஓடி போகுது ரூம்லிட்டு பத்து பேர் அதுவும் போயிடுதா இங்கேயே இருக்கிறது தான் ஒடுக்கம்தான் ஓங்கிறது தான் இதுதான் மாயின் மாயும் ஓடவும் மாட்டாது அது நம்மளை விட்டு நீங்கவும் மாட்டாது அது நம்மக்கிட்ட ஒட்டுதலும் இல்லை வெட்டுதலும் இல்லை ரெண்டும் கிடையாது தூரமாக போகுதா அதுவும் போக மாட்டேங்குது ஒட்டிலிருக்க அதுவும் இல்லை ஆத்மாவை ஆத்மாவுக்கு அனன்னியும் இல்லை அன்னியும் இல்லை ஏன் பாருங்களேன் கற்பி சம்பந்தம் கற்பிதமாக சேர்ந்துருக்கிறது நம்மளுக்கு பிறகு எப்படி இருக்குது அது ஆத்மாவானது விசாரம் என்ன ஒடிங்கும் போது விசாரம் இல்லைன்னா ஓட்டிக்கிறது வெளிப்படுது நான் வந்தபட்டேன் நான் கர்த்தா போக்தா நான் யாளை உணக்காரன் நான் படித்தான் நான் கட்டையன் எத்தனை விவகாரங்கள் உலகத்தில் அனந்தம் கோடி பரிணாமங்கள் வேறு ஒன்றும் ரெண்டும் இல்லை எத்தனையோ பரிணாமங்கள் எத்தனையோ விதம் பரிணாமங்கள் சைரியத்தை பற்றி பரிணாமங்கள் தியாகத்தை பற்றி பரிணாமங்கள் அது பொருளாதாரம் விஞ்ஞானம் எல்லாம் பரிணாம யோகத்தை தான் அந்த என்ன இருக்குது அதனால் பருமத்த இடத்துல இவரும் தோற்றம் தான் இல்லை அதேபோல் இங்கே ஆத்மா இடத்துல இந்த சரீராதிகள் தோற்றம் இது தோற்றம் மாத்திரமா இது நம்மகிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒட்டவும் மாட்டேங்குது நான் நிரலேபன் நிசங்கன் சொல்கிறோம் அசங்கன் சொல்கிறோம் இப்போ ஒற்றாம் எப்படியாக இருக்குது அது நமக்கு தூரமாகவும் போகாது ஒட்ட மாதிரியே தோற்றும் அது பழுதியில் பாம்பு ஒட்டுறதும் இல்லை ஆனால் பாம்பு பழைய விட்டு போகிறதும் இல்லை ஆனால் பாம்பு தோட்டிகிட்டு தான் இருக்கும் காலேஜெல்லாம் அப்படித்தான் என்ன வேடிக்கை பாருங்கள் அனிவசனியம் என்னதான் சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு நிசை விசாரணை பண்ணி தெளியும் போது நான் வந்த படவும் இல்லை நான் முத்தி அடையவும் இல்லை செலவுதான் முத்தனாக இருக்கிறேன் என நிச்சயம் வருது அதுதான் ஞானம்னு பெரு அந்த நிச்சயத்தை இந்த சிசியன் பெற்றான்னு சொல்லப்படும் பகுதியின் விகார கூட்டம் பத்து நூறு ஆயிரங்கள் எழுதுதான் உதித்த போதும் ஏக சித்தாம் எனக்கெங்கு பகுதியினால் ஆணி என்னை ஆகாசத்தின் முகில நாடம்பரம் தான் முளைத்தலால் ஆணி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பாட்டில் மறுபடியும் முன்னோர் திஷ்டாந்தம் மூலமாக சொல்கிறார் முகிலின் ஆடம்பரம்தான் அம்மளமாம் ஆகாசத்தின் முளைத்தலால் ஆணி உண்டு குற்றமற்ற ஆகாயம் எதிலே பற்றதில்லை நாலு பூதங்களும் அதில் பற்றாது அப்படி பற்றாமல் இருக்கிற அதில் முகில் மேக கூட்டங்கள் வந்து மழைக்காலத்தில் கூடும் கூடும்போது இடி இடிக்கும் மின்னல் போடும் மழை வெளியும் எல்லாம் செய்யும் அதனால் ஆகாசம் என்ன இருக்குது அது எதுவுமே கிடையாது அப்படி போகலாம் பகுதியின் விகார கூட்டம் மூலப்பகுதியினுடைய